பாடம் இருவது பரப்புவதும் இஸ்லாத்தின் நீதியாக நடத்தல் உலகம் எங்கும் சலாமை பரப்புதல் வறுமையிலும் செலவு செய்தல் ஆகிய மூன்று பண்புகளை எவர் தம்மிடம் ஒன்று சேரப்பெற்றிருக்கிறாரோ அவர் நிச்சயமாக ஈமானையே ஒன்று சேர பெற்றவராவார்